அப்பொழுது திடிர் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டது விக்னேஷும் அக்ஷயாவும் சத்தம் வந்த இடத்தை நோக்கி பார்த்தனர் விக்னேஷும் அக்ஷயாவும் கோபத்தின் உச்சத்தில் காரையே பார்த்து கொண்டிருந்தனர் இரண்டு காரும் மோதியது ஆனால் பெரும் பாதிப்பு விக்னேஷின் பி காருக்கு தான் இருந்தது ரோல்ஸ் ராய்ஸ் கார் எந்த அதிர்வும் இல்லாமல் சிங்கம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது ஹரீஷிற்கு ரோல்ஸ் ராய் கார் பரிட்சயமாக இருந்தது விக்னேஷும் அக்ஷயாவும் ஒன்றும் புரியாமல் அவர்கள் கார் சிதறுவதை நின்று வேடிக்கை பார்த்து அந்த கோபமடைந்தனர் இடமே ஒரு பெரும் சத்தத்திற்கு பின் இப்போது அமைதியாக காணப்பட்டது ரோல்ஸ் ராய் காரின் கதவு திறக்கப்பட்டு காரில் இருந்து ஒரு ஜோடி அழகான கால்கள் தர அடுத்த நொடியில் கூலிங் கிளாஸுடன் நீண்ட கூந்தலையுடைய மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு பெண் காரில் இருந்து வெளியே வந்தாள் சூரிய ஒளிப்படாத அவளுடைய சர்மமும் குழந்தை போன்ற அந்த முகமும் அவளுடைய விலையுயர்ந்த மாடன் உடைகளும் பார்ப்பதற்கே வசீகரமாக இருந்தது அக்ஷய அவருக்கு தன் காதலரின் காரை மோதியது யார் என்ற கடும் கோபம் இருந்தது காரில் இருந்து இறங்கிய பெண்ணை பார்த்ததும் அக்ஷயா திகைத்து போய் நின்றாள் ஹரீஷிற்கு காரை பார்த்ததுமே அது தன் தங்கை தீட்சா கல்யாண் என்பதை அறிந்து கொண்டாள் ஆனால் ஏன் இப்படி காரில் மோதினாள் என்ற ஆச்சரியம் மட்டுமே அவனுக்கு இருந்தது தீக்ஷா காரிலிருந்து இறங்கி ஹரிஷை நோக்கி வந்தாள் ஹரிஷிடம் வந்ததும் கூலிங் கிளாஸை கலட்டி அவளுடைய அழகான முகத்தை வெளிப்படுத்தினாள் அதுவரை விரக்தியும் பரிதாபமும் சோகமும் நிறைந்த ஹரிஷின் முகத்தில் சற்று நிம்மதி தோன்றியது தனக்காக ஒருத்தி வந்திருக்கிறாள் என்ற எண்ணமே அந்த நிம்மதிக்கு காரணமாக இருந்தது அக்ஷயா தீக்ஷாவையே அவள் யார் என பார்த்து கொண்டிருந்தாள் தீட்சாவை பார்த்து ஹரிஷ் சிரித்தான் அண்ணா ஹாப்பி பர்த்டே என்று தீக்ஷா கூற ஹரீஷ் பிறந்த நாளை கொண்டாடும் மனநிலையில் இல்லாததால் தேங்க்ஸ் தீக்ஷா நீ எதுக்கு இங்கே வந்த என்று கேட்டான் அக்ஷயாவிற்கு ஒன்றும் புரியாமல் குழப்பமாயிருந்தது அண்ணா நான் ஒன்னை பார்க்க தான் வந்த நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நானும் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் உனக்காக எப்பவும் இருப்போம் நேற்று நேற்று நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தான் தெரியும் இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது என்று தீக்ஷா சொல்ல அக்ஷயாவிற்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது ஹரிஷை காதலிக்க ஆரம்பித்ததிலிருந்து ஒருமுறை கூட அவனுடைய குடும்பத்தை பற்றி அவன் அக்ஷயாவிடம் கூறியதே இல்லை அக்ஷயா வலுக்கட்டாயமாக கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து விடுவானை தவிர அவன் குடும்பம் யார் என சொன்னதே இல்லை இப்போது இவ்வளவு விலை உயர்ந்த காரில் இருந்து ஒரு பெண் வந்து அண்ணா என்று சொன்னதும் அவள் சற்று திணறி போய்தான் இருந்தாள் உண்மையிலே ஹரீஷ் யாரு எதுக்காக இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பொய் சொல்லணும் இவனுடைய உண்மையான பின்னணி என்ன இது இவன் தங்கச்சியா இருந்தா இவன் கிட்ட இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா இவ இதுக்கு இத்தனால கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்ப ஹரிஷ் இத்தனால் நம்ம கிட்ட நடிச்சிருக்கானா என்று பல எண்ணங்கள் அக்ஷயாவின் மனதிற்குள் சுழல் போல வட்டமிட்டு வந்தன நீ யாருன்னு தெரியாம உன்னோட தகுதி என்னன்னு தெரியாம உன்னை ரிஜெக்ட் பண்ண அந்த முட்டால் கிட்ட நான் பேசணும் என்று தீக்ஷா சொல்லி திரும்பி அக்ஷயாவை நோக்கி வந்தாள் நீ தானே அக்ஷயா நீயும் அண்ணனு எடுத்த போட்டோஸ அண்ண எனக்கு அனுப்பியிருக்காரு ஆனா சம்பந்தமே இல்லாம உன் நிக்கிற இவன் யாரு அக்ஷயாவிற்கு கோபம் வந்தாலும் தீட்சாவின் ரிச் ஆன ஆட்டிடியூட் அவளை பேச விடாமல் வாயடைத்து போக வைத்தது இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்காக என் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிருக்கியே நீ எவ்வளவு பெரிய முட்டாள இருப்ப இவன் கிட்ட பணம் இருக்குன்னு இவனை தேடி போன உம் இவன் பணக்கார என் அண்ணன் ஏழ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ என் விட்டுட்டு போனதால உன் வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்கனு உனக்கு புரிய வைக்கிற இனி உன் வாழ்க்கையில ஹரீஷ் விட்டுட்டோமேன்னு நீ ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு நொந்து சாக போற என்று தீக்ஷா சொல்லி அக்ஷயாவை பார்வையாலேயே எரித்தாள் இவ்வளவையும் விக்னேஷ் பார்த்துக்கொண்டு தீக்ஷாவின் அழகை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கி போனான் தீக்ஷா விக்னேஷின் பக்கம் வந்தாள் அவளிடம் வந்த நறுமணம் விக்னேஷின் மூக்கில் பாய்ந்து மூளை வரை போய் மயக்கத்தை தந்தது அவனுடைய வாய் வறண்டு போய் அவளையே கண்கொட்டாமல் பார்த்துக்கொண்டிருந்தான் தீட்சா அவன் அருகில் வந்து டேய் நடா பாக்குறது என் அப்பா மாதிரி இருக்க என்னையே லுக்கு விடுறியா குறுகுறுன்னு பார்த்தா கண்ணன் நோண்டிருவேன் என்று சொன்னதும் பதட்டத்தில் விக்னேஷ் தலை குனிந்து தன் பார்வையை மாற்றினான் நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்துருக்க பாரு பைத்தியக்காரி என்று தீக்ஷா கூறி பின் அக்ஷாவிடம் திரும்பி நீ ரொம்ப அழகா இருப்ப ரொம்ப நல்லவ அப்படிலாம் சொன்னாரு உனக்கு கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போல உனக்காக அவர் எங்க குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு மேரேஜுக்கெல்லாம் சம்மதம் வாங்கிட்டார் உனக்காக அவர் எங்க குடும்பத்துல நிறைய பேரை பகச்சுக்கிட்டாரு எங்க தாத்தா எங்க அண்ணா இவங்க மேல கோச்சுட்டு இப்ப வரைக்கும் பேசுறதே இல்லை அண்ணன் உனக்காகவே எதிர்த்து இவ்வளவு பண்ணிருக்காரு என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுது மாதிரி நிக்கிறியடி என்று கோபத்தில் கத்தினாள் தீட்சா நீ எதுவும் பேசாத போதும் என்று ஹரிஷ் தீட்சாவின் கையை பிடித்து இழுத்தான் தீக்ஷா ஹரிஷின் கையை உதறிவிட்டு மேலும் தொடர்ந்தாள் என் அண்ணனுக்கு உன்னை திட்டுறது கூட பிடிக்கல பாத்தியா அவரை போய் ஆனா நான் அவ்வளோ நல்லவ இல்ல நீ தெரிஞ்சுக்கணும் என் அண்ணன் தானே அவர் எவ்வளவு ஏழன்னு உனக்கு தெரிய வைக்கணும்ல என்று சொல்லி அவசரமாக நடந்து காரிடம் சென்று உள்ளே இருந்து ஒரு பெட்டியை எடுத்து வந்து அக்ஷயாவின் காலின் கீழே போட்டாள் அந்த பெட்டி கீழே விழுந்ததில் தானாக திறந்து அதில் இருந்து விலையுயர்ந்த ஆடைகளும் அழகு சாதன பொருட்களும் நிறைய இருந்தன தீக்ஷா தன் அண்ணன் மீதான அன்பில் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டாள் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த கிப்ட் இத்தனையும் உனக்காக இருந்து இம்போர்ட் பண்ணி வரவழைச்சிருக்கேன் தகுதியானது கிடையாது என்று சொல்லி தன் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து அந்த பெட்டியிலிருந்து விலை உயர்ந்த ஆடையில் நெருப்பை பற்ற வைத்து பெட்டியில் போட போனவள் சட்டன நிதானித்து நின்றாள் அருகில் பழம் விற்று கொண்டிருந்த ஏழை கூப்பிட்டவள் அந்த மொத்த கிப்ட் துணி ஐட்டங்களை அள்ளி அவளிடம் கொடுத்தாள் அண்ணன் கொடுத்தரோட சொத்து மதிப்பு தெரியுமா உனக்கு பியூச்சர்ல ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்ன்னு இருக்கும் இதெல்லாம் வச்சிருக்கிறது யாரு உனக்கு பிடிக்காத என்னோட ஏழை அண்ணன் இவர் இவர் மிஸ் பண்ணதுக்கு நீ லைஃப் லாங் ஃபீல் பண்ணிகிட்டேரு உன் வாழ்க்கையோட ஒரு நாள் ஒரு அவசர முடிவு உன் தலையெழுத்தையே மாத்திருச்சு என் லைஃப்லயே நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜீரோ நீ என்று கோபமாக கூறி ஹரீஷின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் காரை நோக்கி நகர்ந்தாள் தீக்ஷா தீக்ஷா அக்ஷயாவிடம் ஹரிஷின் மதிப்பை பற்றி கூறி அவளை திட்டி தன் மனதில் உள்ள பாரங்களை குறைத்து கொண்டாள் அக்ஷயாவின் முகம் நெருப்பில் எரிவது போல் சிவந்திருந்தது அண்ணா நான் பேசணுனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் எனக்கு புரியுது அவளுக்கு அவள் பண்ண தப்ப புரியவைக்குதான் அப்படி பேசின தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருண்ணா என்று கூறி ஹரிஷை கட்டிப்பிடித்தாள் ஹரிஷின் மனதில் இருக்கும் வெறுமை தன் தங்கையை அனைத்ததும் நீங்கியது தனக்காக இவள் இருக்கிறாள் என்ற எண்ணத்தை அது தந்தது தீக்ஷாவை அணைத்து அவள் தலையை கோதினான் ஹரீஷ் வாங்க நான் போவோம் இவை எப்படியோ போகட்டும் என்று சொல்லி அண்ணனும் தங்கையும் அக்ஷயா மற்றும் விக்னேஷை முறைத்து காரை நோக்கி நடந்தார்கள் ஹரீஷ் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்ட கார் அங்கிருந்து கிளம்பியது கார் போவதையே பார்த்து கொண்டிருந்த இருவரின் மனமும் அனலாய் கொதித்தது அக்ஷயா விக்னேஷின் கையை இறுகப்பற்றிக் கொண்டாள் விக்னேஷ் என்னால் இதை சுத்தமா நம்ப முடியல ஹரீஷ் கூட ஒரு வருஷமா இருக்கேன் இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியும் இல்லை இவன்கிட்ட இவ்வளவு பணமும் இல்லை எனக்கென்னமோ இவங்க நம்மளை ஏமாத்திட்டு போறாங்கன்னு தோணுது ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் என்று விரக்தியில் அக்ஷயா கூறினாள் விக்னேஷிற்கு முதலில் குழப்பமாகத்தான் இருந்தது விக்னேஷும் ஹரிஷை கம்பெனியில் பார்த்திருக்கிறான் ஹரீஷ் இவ்வளவு பணக்காரன் இல்லை அவன் மிகுந்த வறுமையினால் இருப்பதாலேயே ஆபீஸில் எல்லோரும் எதிர்த்தும் தொடர்ந்து அவன் டெலிவரி வேலையை செய்து வந்தான் ஆனால் எப்படி இது சாத்தியம் என விக்னேஷ் நினைத்தான் அக்ஷயா சொன்னதை கேட்டு நிதானமாக யோசித்த பிறகு அவள் சொல்வது உண்மையாக இருக்கக்கூடும் என தோன்றியது பின் அக்ஷயாவிடம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அக்ஷயா இவனுக்கு எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் கிடைக்கும் ஏதோ தப்பாக இருக்குது எங்கேயோ ரீமாடலிங் பண்ண காரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் அவள் கொடுத்த திங்ஸ் எல்லாமே லோ குவாலிட்டியாக தான் எல்லாம் காஸ்ட்லி பிராண்டோட டூப்ளிகேட்டை வாங்கிட்டு வந்து நம்ம முன்னாடி அதை இலவசமாக கொடுத்து சீன் போட்டுட்டு போகிறாள் என அக்ஷயா கோபமடைந்தவளாய் ம் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஹரீஷ் எதுக்குமே செலவு பண்ண அவ்வளோ யோசிப்பான் லோ குவாலிட்டியாக தான் இருக்கணும் இல்லைனா இவ்வளோ ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டாங்க நேற்று நைட்டு ஹரீஷ் யார் கூடவோ ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிற சத்தம் கேட்டுச்சு நம்மளை அவமானப்படுத்த தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவன் பெரிய ஃப்ராடுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் உங்கள் அழகான காரை இடிச்சு கண்ணாடி எப்படி சின்ன பின்னமாக ஆக்கிட்டு போயிருக்கான் பாருங்கள் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது ஹரீஷ் இதை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி மனதிற்குள் ஆதங்கப்பட்டாள் இது ஹரீஷ் தன்னை ஏமாற்ற நடத்தப்பட்ட நாடகம் என அக்ஷயா முழுமையாக நம்பினாள் ஹரீஷ் எப்போதும் தன் மீது மிகுந்த அன்புடன் தான் நடந்து கொள்வான் நேற்றிரவு அவனுக்கு ஏற்பட்ட வருத்தத்தின் காரணமாக தன்னை பழிவாங்க இதை செய்திருப்பான் என நினைத்தாள் ஒருவரின் மனநிலையை அவர் செய்யும் செயலின் மூலம் கண்டறியலாம் ஹரீஷின் மனநிலை அவன் கார் ஓட்டும் வேகத்தைக் தெரிந்தது ஹரீஷ் ரோல்ஸ் ராய்ஸின் ஆக்சிலரேட்டரில் அவன் உணர்ச்சியை காட்டிக் கொண்டிருந்தான் அக்ஷயா தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் கூட அவன் மன வருத்தத்துடன் போயிருக்கும் அவள் விக்னேஷுடன் தொடர்பில் இருந்தது ஹரிஷிற்கு மிகுந்த வேதனையும் வலியையும் தந்தது ஹரீஷ் தன் வேதனையை தீக்ஷாவிடம் சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை தன் குடும்பம் அக்ஷயாவை திருமணம் செய்வதாக சொல்லியதற்கே பெரிய சண்டையிட்டார்கள் அவள் தன் வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் என்னுடைய மன வருத்தத்தை குடும்பத்தில் அனைவரும் கஷ்டப்படுவார்கள் என நினைக்கும் துன்பமாக இருந்தது ஹரிஷிற்கு கார் ஓட்ட தெரியும் என்று தீக்ஷா அறிந்திருந்தாள் ஆனால் இவ்வளவு நன்றாக ஓட்டுவான் தெரியாது அண்ணா இன்னைக்கு ஓம் பிறந்த நீ மட்டும் வீட்டில் இருந்திருந்தா அது திருவிழா மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு உன் மனசு முழுக்க வழியோடு இருக்க அதை நினச்ச எனக்கு கஷ்டமாக இருக்கு இனிமேல் நீ எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது ஓகே இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒன் வீக்கில் உன் பர்த்டேவை ஃபேமிலியோட கிராண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் சரியா என்று தீக்ஷா கூறினாள் பிறந்த நாளை கொண்டாடும் மனநிலையில் ஹரிஷ் இல்லாததால் இதை பற்றின சிந்தனை அவனுக்கு அறவே இல்லை அண்ணா இன்னைக்கு நைட் ஹோட்டல் சோளாவில் உனக்கு ஒரு பெரிய டின்னர் ட்ரீட் வைக்க போறேன் என்று சொன்னதும் விரக்தியில் ஹரிஷ் தீக்ஷாவை பார்க்க தீக்ஷா அமைதியானாள் ஹரிஷின் மனதில் இனி வாழ்க்கையை அக்ஷயா இல்லாமல் எப்படி நகர்த்த போகிறோம் என்ற எண்ணம் இருந்தது அவள் நிஷாந்துடன் சேர்ந்து தனக்கு செய்த துரோகம் மன்னிக்க முடியாததாயிருந்தது எல்லா விஷயத்திலும் எப்போதும் கவனமாக இருக்கும் நான் அக்ஷயா விஷயத்தில் எப்படி முட்டாளானேன் என்று தன்னைத்தானே மனதிற்குள் திட்டிக் தன் காதலி இன்னொருவனிடம் தொடர்பில் இருந்திருக்கிறாள் அதுவும் நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருக்கும் ஒருவனுடன் தொடர்பில் இருந்திருக்கிறாள் இது எப்படி எனக்கு தெரியாமல் போனது வேலையில் மட்டுமே அதிக கவனத்தை செலுத்தியதால் இப்படி நடந்ததா என்ற சிந்தனையில் சிக்கிக் கொண்டிருக்கும் போதே கார் அவன் வேலை செய்யும் கம்பெனியின் வாசலை அடைந்தது ஹரீஷ் தனது வேலையை ராஜினாமா செய்ய வந்திருந்தான் அக்ஷயாவும் நிஷாந்தும் அந்த கம்பெனியின் சக ஊழியராக இருப்பதால் அவர்களை சந்திக்க நேரிடும் என தன் வேலையை ராஜினாமா செய்ய வந்தான் அது மட்டுமில்லாமல் அவனிடம் இப்போது பிறந்தநாள் பரிசுத் தொகையே பத்து கோடி இருக்கிறது ஹரீஷ் இப்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இல்லை ஹரீஷ் காரில் இறங்கி கம்பெனிக்குள் சென்றான் அங்கே ஹரீஷை பார்த்த சக ஊழியரான மதன் ஹரீஷின் பக்கம் வந்து என்ன ஹரீஷ் இன்னைக்கு நீ லீவ் போடலையா இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் ஒருவேளை ஆஃபீஸ்ல லஞ்ச் ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலான் நந்தியா அப்படி இருந்தா நீதான் ஃபுட் டெலிவரி பண்றிய டெலிவரி பண்ணும்போது வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு சாப்பிட வேண்டியதானே ஹரீஷ் என்று நக்கலாக மதன் கேட்டு பலமாக சிரித்தான் அந்த கம்பெனியில் உள்ளவர்களுக்கு ஹரிஷின் மேல் நல்ல அபிப்பிராயம் கிடையாது தன்னுடன் வேலை செய்யும் ஒருவன் ஃபுட் டெலிவரி செய்கிறான் என்பதே அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது ஆதலால் அவர்களின் ஆசை இன்று நிறைவேறியது ஹரீஷ் அவனது கேபினிற்கு சென்று அவன் பொருட்களை எடுத்து வைத்துக் மதன் ஹரிஷின் பக்கத்தில் வந்து எல்லோருக்கும் கேட்கும்படியாக சாரு வேலையை ரிசைன் பண்ண போறாரு நினைக்கிறேன் சாப்பாடு டெலிவரி பண்றதுலேயே நல்ல வருமானம் வருது போல அதான் கம்மியா சம்பளம் வர இந்த வேலை எதுக்குன்னு ரிசைன் பண்றாப்ல என்று சொல்ல அங்கிருக்கும் அனைவரும் ஹரிஷை அசிங்கப்படுத்த சிரித்தனர் அக்ஷயாவின் டீம் லீடர் ரமேஷ் சில நாட்களுக்கு முன்புதான் அந்த கம்பெனிக்கு புதிதாக டிரான்ஸ்பர் வாங்கி வந்திருந்ததால் அவருக்கு ஹரிஷ் பற்றிய விஷயங்கள் எல்லாம் சமீபத்தில் தான் தெரிந்திருந்தது அவருக்கு மட்டும் ஹரிஷின் மீது சற்று பரிதாபம் வந்தது ஆனால் மதன் ஹரிஷை விடுவதாக இல்லை மீண்டும் தொடர்ந்தான் சார் நீங்க டெலிவரி பண்ணிய ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டா எங்களுக்கு உங்க கம்பெனியில வேலை கொடுங்க சார் எங்களை மறந்துடாதீங்க சார் உங்க பின்னாடியே வாழ ஆட்டிட்டு வந்துருவோம் சார் என்று நக்காக கூறினான் அன்று ஆஃபீஸே கலகலவனும் ஹரீஷின் மேல் அவ்வளவு வன்மத்தையும் கொட்டி கொண்டிருந்தனர் ஹரீஷிற்கு மேல் எந்த கோபமும் இல்லை தன் கடின உழைப்பால் தன் வருமானத்தை அதிகரிக்க வழி தேடி கொண்டிருந்தானே தவிர இவர்களின் பேச்சுக்கெல்லாம் ஹரிஷ் செவி கொடுப்பவன் திடமான மனதுடையவன் ஆனால் இன்று அவர்கள் பேச்சு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது ஹரீஷ் அவர்கள் முன்பு படுத்திருக்கும் சிங்கம் போல கர்ஜனை இல்லாமல் அமைதியாகவே இருந்தான் ஆனால் மதன் சொன்னது போல ஹரீஷின் பிறந்தநாள் பரிசு பத்து கொடியை வைத்து அவனால் தனி நிறுவனத்தையே உருவாக்க முடியும் ஹரீஷ் அதை அவர்களிடம் கூறி எந்த பயனும் இல்லை அவர்கள் நாய்கள் போல குறைத்து குறைத்து அடங்கி விடுவார்கள் என நினைத்தான் ஹரீஷ் உனக்கு உண்மையாவே கோபம் வரலையா இல்ல எங்க எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறியா நடிச்சாலும் நடிப்பாய் ஆரம்பத்தில் டெலிவரி செஞ்சதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தான் யாரு என்னன்னு தெரியாம வேலைக்கு ஆள் எடுத்துருவானு ஒரு டீசன்சி வேணா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரமேஷ் குறுக்கிட்டார் மதன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்றார் ரமேஷ் ரமேஷ் சார் நீங்க சும்மா இருங்க நேத்து தானே சொன்னீங்க இவன் உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணானு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர வேலைக்காரன் கூட நீங்க வேலை செய்யணும் உங்களுக்கு கேவலமா இல்லையா பின் ஹரீஷிடம் ஹரீஷ் நீ சின்ன வயசுல இருக்கும் உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களோ ஏன்னா எல்லாத்திலும் ஒழுக்கமே இல்லாம இருக்கிய அதான் கேட்ட ஏன அவனுடைய வார்த்தைகள் அதிகமாகிக் கொண்டே போனது ஹரீஷ் சிறிது நேரத்தில் நிறுவனத்தை விட்டு வெளியேற இருப்பதால் இவர்களுடன் பேச மனம் அமைதியாகவே இருந்தான் நீ அப்பா அம்மா இல்லாம வானத்திலிருந்து குழந்தையாவே குதிச்சிட்டியா ஏண்டா இவ்வளவு சொல்றோமே உனக்கு காது கேக்குதா இல்லையா வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாச்சும் ஒன்னு இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு ஏதாச்சும் பேசிருப்பாண்ட இப்படி அமைதியா மாடு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்க என்று வன்மமாக பேசினான் இந்த அறிவற்ற மக்கள் ஹரீஷை கலாச்சாரமற்றவன் என கூறி நகைத்தார்கள் ஹரீஷ் இதுவரை ஆஃபீஸில் ஒருவனிடமும் சண்டைக்கு போனதில்லை யாரை பற்றியும் குறை கூறியதில்லை யாரிடமும் அதிகமாக பேச்சுவார்த்தை கூட இல்லை அப்படியிருந்தும் இவர்களுக்கு தன் மேல் என்ன கோபம் இருக்க முடியும் ஏன் என்னை எல்லோரும் ஏளனப்படுத்துகிறார்கள் எல்லோருக்கும் நான் டெலிவரி வேலை செய்வது அவ்வளவு கேவலமாக இருக்கிறதா இல்லை சக ஊழியர் டெலிவரி செய்யக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அதனால் இத்தனை நேரமும் இவர்களுடன் வாதாடுவதில் பயனில்லை எல்லோரும் சுயநலவாதிகள் என்று அமைதி ஆனால் மதன் இப்போது அவனின் பெற்றோரை அவமதித்து பேசவே ஹரிஷின் முகம் கோபமாக மாறியது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பியது போல இருந்தது மதனின் பேச்சு அவனுக்கும் தன் சக ஊழியர்களுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என ஹரீஷ் நினைத்தான் என் பெற்றோரை பற்றி பேச இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை சரியாகத்தான் வாழ்கிறார்களா எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் முட்டாளாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் கடின உழைப்பினால் முன்னேறிய என் பெற்றோரை பற்றி எப்படி பேசலாம் என் பெற்றோரை அவமானப்படுத்தியதற்காக இவர்கள் ஒவ்வொருவரும் வருத்தப்பட வேண்டும் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் முட்டார்கள் என அவர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்னை பற்றி பேச அருகதை இல்லாத மனிதர்கள் இவர்களுக்கு நான் யார் என்பதை புரிய வைக்கிறேன் என ஹரீஷ் மனதில் நினைத்து அவர்களை நேருக்கு நேர் பார்த்து கொதிக்கும் மணலாய் கண்களாலேயே ஒவ்வொருவரையும் எரித்தான் ஹரீஷின் பார்வையை கண்டு அங்கிருக்கும் அனைவரும் திகைத்து நின்றனர் ஆனால் அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டது அது பெரிய சத்தமாக இல்லை என்றாலும் அந்த சத்தம் அங்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தின் சத்தத்தை அமைதியாக்கியது எல்லோரும் யார் என திரும்பி பார்க்க ஒரு பெண் வெள்ளை உடையில் கருப்பு ஹை ஹீல்சுடன் வண்ணங்கள் நிரப்பப்பட்டிருந்த நகங்கள் கருமையான விழிகள் என அவளுடைய அழகை வெளிப்படுத்தினாள் கையில் ஒரு ஃபைலுடன் அவள் இந்த கூட்டத்தை நோக்கி ஹீல்ஸின் சத்தத்துடன் நடந்து வந்தாள் கூட்டத்தை பார்த்து தன் கணீர் குரலில் பேசினாள் என்ன எல்லாரும் இங்கிருந்து அரட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க யாருக்கும் வேலை இல்லையா ப்ராஜெக்டோட அர்ஜென்சி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல தெரிஞ்சுமா இப்படி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு இதுக்காகவே ஒரு நாள் கெஃபே பார்ட்டி வைக்கிறேன் அப்போ எல்லாரும் அரட்டி அடிச்சு சந்தோஷமா இருங்க ஆனால் இது ஆஃபீஸ் ஒர்க் டைம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் வெளியே போகலாம் அண்ட் இவ்வளவு நேரம் நீங்க பண்ண காரியத்துக்கு ஹரிஷ் தவிர உங்க எல்லாருக்கும் ஹாஃப் டே சாலரி கட் என்ன சொல்ல அனைவரும் திகைப்புக்குள்ளானார்கள்